அறுநூற்றி முப்பத்தி ஏழு அல்லாஹுவின் தூதர் செல்லும் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகை கீழ்காமல் சொல்லப்பட்டால் என்னை நீங்கள் பார்க்கும் வரை எழுந்திருக்க வேண்டாம் இதை அபோ கதாதார் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்